நபிசம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது முதலாவதாக தங்கள் இரு முன்கைகளையும் கழுவார்கள் பின்னர் தொழுகைக்கு உழு செய்வதை போல உளு செய்வார்கள் பின்னர் விரல்களை தண்ணீரில் முக்கி அதைக் கொண்டு தலைமுடியின் அடிபாகத்தை கோதிவிடுவார்கள் பின்னர் அவர்கள் தலை மீது மூன்று முறை கையினால் தண்ணீரை கோரி ஊற்றுவார்கள் பின்னர் தங்கள் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள்